ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வேற்று நாடு ஒன்று தமது நாடுகளுடன் போரில் ஈடுபட்டால் இரு நாடுகளும் நடுநிலை வகிப்பதென்ற ஒப்பந்தத்தில் ஜெர்மனியும் ரஷ்யாவும் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு சீனாவின் பேரரசி டோவாகர் சிக்சி என்பவர் வெளிநாட்டு தூதவர் அவர்களது குடும்பத்தினர் உட்பட சீனாவில் உள்ள அனைத்து வெளிநாட்டவரும் கொல்லப்பட வேண்டும் என ஆணை பிறப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பானியர்கள் எழுநூத்தி எண்பத்தி ஓரு பேர் பிரேசிலின் சான்டோஸ் கரையை அடைந்தனர் அங்கு ஜப்பானிய கு குடியேற்றம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அமேலியா இயர்க் என்பவர் அட்லாண்டிக் பெருங்கடலை விமானத்தில் கடந்த முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார் விமானிகள் விமானத்தை பயணியாக பயணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சமூக உடைமைவாதி ராம் மனோகர் லோகியா போர்த்துகீசியருக்கு எதிராக கோவாவில் நேரடி நடவடிக்கை எடுக்க கோரினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொலம்பியா ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் நீண்ட நேரம் ஒழிக்கும் இசைத்தட்டை நியூயார்க்கில் வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மலேசியாவில் கம்யூனிஸ்ட்களின் கிளர்ச்சியை அடுத்து அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முந்தைய வருடம் தொடங்கப்பட்ட எகிப்திய புரட்சி முடிவுக்கு வந்தது முகமது அலி வம்சம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு எகிப்து குடியரசாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அடையாறு புற்றுநோய் மையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வியட்நாம் போரின் போது அமெரிக்கா B.52 ஐம்பத்தி இரண்டு குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் தெற்கு வியட்நாமில் தாக்குதல் நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவில் மசூசெட்ஸ் மாநில நாடாளுமன்றத்தில் தமிழ் ஈழத்தை ஆதரித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பஹாய் சமயத்தை பின்பற்றியதற்காக பத்து பெண்கள் ஈரானில் தூக்கிலிடப்பட்டனர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உபயதுல்லா மலேசிய தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சின்ன அண்ணாமலை இந்திய விடுதலை போராட்ட வீரர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு கோபுலு தமிழக ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பஞ்சு அருணாச்சலம் தமிழக திரைப்பட இயக்குனர் பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு டாபோ உம்பெக்கி தென்னாப்பிரிக்காவின் இருபத்தி மூன்றாவது தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காந்தி இந்திய அரசியல்வாதி மகாத்மா காந்தியின் மூத்த மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தியாகராஜா மகேஸ்வரன் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு த சதீஷ்குமார் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரவிந்த் சாமி தென்னிந்திய நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருவால் அமன்சன் நார்வே நாட்டு விமான ஓட்டி மற்றும்